நற்றினை வானொலியரோ இன்றைய தகவல் துறையை வழங்குகிறார் திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலத்திலிருந்து ஓய்வு பெற்ற நல்லாசிரியை அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் மனதில் ஆசைகளை விட்டுவிட்டதாக சொல்லி வஞ்சகத்தோடு வாழ்பவர்கள் போல் கொடியவர்கள் யாரும் இல்லை என்கிறார் வள்ளுவர் நெஞ்சில் துறவார் துறந்தோல் வஞ்சித்து வாழ்வாரின் வண்கனா யில் என்கிறார் மனதிலிருந்து ஆசைகளை நீக்கியவர்கள் வஞ்சகத்துடன் வாழ்வது கூடாது மற்றவர்களை பார்த்து பொறாமைப்படவும் கூடாது ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி தனது ஒழுக்கம் நிறைந்த பண்பினால் மேன்மையை அடைவர் ஒழுக்கமின்மையால் பெறக்கூடாத பழியை அடைவர் என்கிறார் வள்ளுவர் மேலும் ஒழுக்கமே ஒருவருக்கு வாழ்வில் உயர்வைத் தருவதால் அதனை நாம் நம் உயிருக்கு மேலானதாக கருத வேண்டும் ஒழுக்கம் என்பது நாம் நம் எண்ணத்தாலும் நமது சொல்லாலும் நம்முடைய செயலாலும் நாம் தூய்மையாக நடந்து கொள்வதே ஆகும் இத்தகு ஒழுக்கமே மனிதனை மனிதனாக்கி தெய்வமாகவும் உயர்த்தும் வல்லமை வாய்ந்தது ஆகவே ஒழுக்கம் உயிரை காட்டிலும் மிக உயர்வானது ஆளே உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தது ஒழுக்கமுடைமை என்பது ஆன்றோர் அமுதவாக்கு தமிழ் வேதமான திருக்குறள் ஒழுக்கமுடைமை அரண் கொடியுறுத்தல் சான்றாண்மை ஆகிய அதிகாரங்களில் ஒழுக்கப் பண்புகள் பற்றி அரிய கருத்துக்களை தெரியப்படுத்துகின்றது பொறாமை பிறர் பொருள் மேல் ஆசை தினம் கொடிய சொற்கள் ஆகிய நான்கையும் நீக்கி ஒழுகுதலே அறம் என அறிவுறுத்துகின்றது அன்பு நாணம் ஒப்புரவு கண்ணோட்டம் என்னும் ஐந்து பண்புகளும் நம்மை தாங்கி நிற்கும் தூண்கள் ஆகும் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நணயம் செய்திவிடல் என்பது காந்தியாரின் ஒப்பற்ற ஒழுக்க நெறியாகும் இந்த ஒழுக்கமே காந்தியாருக்கு உலக மக்களை தம்பால் கவரும் காந்த சக்தியை தந்தது புத்தர் பெருமான் கொள்ளாமை நெறியை உயிரினும் மேலானதாக போற்றி ஒழுகினார் வேள்வியில் பலியிடுவதற்காக கொண்டு சென்ற ஆடுகளுக்கு இயேசு பெருமானோடியவரையும் மன்னித்தல்லுமாறு இறைவனை வேண்டினார் நபிகள் நாயகம் தன் மீது குப்பை கொட்டிய மாதிவிற்கும் மருந்து கொடுத்து பணிவிடை செய்தார் ஆகவே இவர்கள் மக்கள் இதயத்தில் மறையாத இடம்பெற்று விளங்குகின்றனர் சிபிச்சக்கரவர்த்தி ஒரு புறாவை காப்பதற்காக தாம் உயிரையே கொடுத்தார் ஹரிச்சந்திரன் ஒரு வாய்மையை காப்பதற்காக மனைவி மக்கள் ஆட்சி அத்தனையையும் இழந்து சுடுகாட்டு புலையனாய் அடிமைப்பட்டு அளவற்ற அளலுற்றார் ராமபிரான் தந்தையின் வாய்மையை காப்பதற்கும் தாயின் ஆணையை நிறைவேற்றுவதற்கும் அரியணை துறந்து மர உரி அணிந்து பதினான்கு ஆண்டுகள் கொடுங்காட்டில் கடன் துன்பமுற்றார் இவர்கள் ஒழுக்கத்தினை உயிரை விட பெரிதாக மதித்ததால் உலகத்தார் உள்ளத்திலெல்லாம் உயிர் பெற்று இன்றும் வாழ்கிறார்கள் இவை யாவும் அக ஒழுக்கங்கள் ஆகும் உடலை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதல் தூய உடை உடலுக்கு உறுதி உணவு உண்ணுதல் தக்க உடற்பயிற்சி செய்தல் போன்றவை புற ஒழுக்கங்கள் அகம் புறம் ஆகிய இரண்டும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்களைப் போல மனிதனுக்கு மிக மிக இன்றியமையாதவை இம்மைக்கும் அருமைக்கும் செம்மை புரிவது ஒழுக்கமே ஒழுக்கமற்றவன் பிறவற்றால் எவ்வளவு உயர்வு பெற்றிருந்தாலும் ஒரு பயனும் இல்லை ஒழுக்கமே உயிர் ஒழுக்கமே உயர்வு ஒழுக்கமே உண்மை செல்வம் ஒழுக்கமே கடவுள் ஆகவே வள்ளுவர் ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி என்று கூறுகிறார் எனவே நாம் அனைவரும் நற்பண்புகளை கடைபிடித்து நல்லவர்களாக வாழ்வோம் வல்லவர்களாக வாழ்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர் தேன்மொழி முத்துகுமார சுவாமி